ஆட் வானஸ் கோ நோஸ்தி சதோ மையே தாமி மோதிஷியேமோ எனக்கு ஒரு எதுனையும் இருக்கப்படாது எல்லோரையும் இது பண்ணிவிடுவேன் நான் இன்னும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உடம்பில் சக்தி இருக்குது என்னை தவிர மற்றவன்லாம் வந்து சோத்து கேடு இந்த சாமியார்கள்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்காங்க உலகத்தில் அப்படின் சொல்லி மற்றவனை திட்டுறது இவங்களாம் பாரம் சொசைட்டிக்கு பாரம் நான் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்லாம் சொல்கிறது ஆட்யஹா அஸ்மி அதாவது ஆட்யஹான்னா திரும்பும் அதே தான் ஆட்யஹான்னால் தனாட்யா நிறைய பேர் வந்து தான் புகழான் எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஓட்டுறான் எல்லாம் பண்ணுறான் பணம் கொடுக்குறானோ இல்லையோ ஆட்யஹான்னு சொன்னால் நிறைய தனாட்யாகனா நான் பணம் பெருத்த கொழுத்த பணக்காரன் இந்த வார்த்தை கொழுத்த பணக்காரன் அபிஜனஹா அதாவது அபிஜனவான்ங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார் வேற அர்த்தம் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் தலைமுறை ஏழு தலைமுறை வேதம் படித்த பரம்பரையாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது கெட்ட குணங்கிறார் அசுரகுணங்கிறார் அப்படிலாம் பெருமை அடிச்சிக்க அபிஜனவான் குலேனச்ச சப்த புருஷம் ஸ்ரோத்ரியத்வாதினா சம்பன்னஹாஸ்மி அப்படி சொல்கிறார் ரொம்ப குலப்பெருமையெல்லாம் ரொம்ப பெருசாக பேசக்கூடாது அப்படிலாம் பேசாதேங்கிறார் அது அசுரகுணம் ஏதோ பாக்கியம் அப்படின்னு பொறி பணிவாக இருக்கணும் ஆஹ் அபிஜனவான் அஸ்மின்னா என்ன ரொம்ப உயர்ந்த பரம்பரையில் வந்தவங்க நாங்கள்லாம் சாதாரண ஒன்றும் இல்லை ஆட்கள் இல்லை அப்படின்னு குலப்பெருமை ஜாதி அதெல்லாம் பெருசாக பேசிக்கிறது ஜனவான் அஸ்மி மயா சதிருஷா அந்யா கஹா எனக்கு சமமாக யாரையாக இருக்கா இந்த ஊரில் அப்படிங்கிறது அதற்கு பிறகு எவனும் வாய திறந்து பாடப்படாது சொன்னாதான் புரியும் ஆமாம் என்னோட இந்த இந்த மதுரையில் எவனேனும் எவனேனும் இருக்கிறான எனக்கு சமமாக போட்டிக்கிட்டு பாடுறதுக்கு என்ன அப்படியே காட்டணும் அந்த கர்வத்தை காட்டணும் அப்படி உன் பாடகன் என்னது உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இந்த நாடே பாண்டிய நாடே எனக்கு அடிமை இல்லையா இந்த நான் ஜெயித்து உன் பாடகன் தோற்றுவிட்டால் அப்புறம் இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடப்படாது ஆஹா எனக்கு சமமாக யார் இருக்கா அப்படிங்கிறது அந்நியா எக்ஷியே நான் பார் பெரிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன் தாஸ்யாமி நிறைய பேருக்கு தானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக இருக்க மாட்டான் இந்த பணிவில்லாததுனால ஏற்படுற இதெல்லாம் சொல்கிறார் மோதிஷ்யே மோதிஷ்யேன்னு சொன்னால் நான் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறேன் என் வாழ்க்கையில் பின்னால மகிழ்ச்சி தான் வரப்போகிறது ஆனந்தந்தான் இத்தி அஜான விமோகிதாக இத்தி அஜான விமோஹித அறியாமையினால் மயங்கி போய் சொல்லுவார்கள் சரி அறியாமையினால் மயங்கி போய் இப்படிலாம் பேசுவார்கள்